அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து எசிமானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நல்ல தீர்மானம் குடி பழக்கத்தை நிறுத்த முடிவு செய்த ஒரு இளைஞன் வாரந்தோறும் அதற்கு ஒரு பரிசு திட்டத்தையும் அவனுக்கு அவனே அறிவித்து கொண்டான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறன்று குடிக்காததற்காக ஐநூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பயனுள்ள பொருளை அவன் வீட்டிற்கு வாங்கி வர தொடங்கினான் வீட்டில் அவனுக்கு மரியாதை கூட தொடங்கிவிட்டது குடிக்கு குடியேமிட்டான் வீட்டிற்கு வாரந்தோறும் பயனுள்ள பொருள் பெருகவும் தொடங்கிவிட்டது நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்பது குடிகாரனின் பேச்சு இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்பது பைராக்கியசாலியின் ஆரோக்கிய பேச்சு தீய பழக்கங்கள் தகர்த்து நல்லொழுக்கங்களை கட்டமைக்க நாள்தோறும் நம் மூளைக்கும் நம் மனதிற்கும் நம் உடலுக்கும் நல்லவை குறித்த பயிற்சியை தொடர்ந்து நாம் அளித்து வேண்டும் சிந்திப்போம் நல்ல தீர்மானங்களை எடுப்போம் நன்றி